ஒருவராக அல்லாஹுவின் வழியில் போராட தன் குதிரையின் மீது ஏறி அதன் கடிவாளத்தை பிடித்தவராக தயார் நிலையில் இருப்பார் எதிரியின் சப்தத்தை திடுக்கத்தை போரிடவும் வீர மரணம் விரும்பி அதன் மீது பறந்து செல்வார் அல்லது சிறந்த வாழ்க்கையில் மற்றொருவரும் இருப்பார் அவர் இம்மலை வீச்சுகளில் ஒன்றில் அல்லது இந்த ஓடைகளில் ஒரு தன் இறைவனை வணங்குபவர் இவர்கள் மக்களில் நல்ல உள்ளனர் இவ்விருவரின் நிலைகளை மனிதர்களின் வாழ்க்கை நிலையில் மிகச்சிறந்ததாகும் என்று நபி சலாகும் அழகியம் அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம் ஒன்று எட்டு எட்டு ஒன்பது ஒன்பது